வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் சூரன் அமைச்சியடலம் அந்த நல்லமயம் தன்னின் அவுணர் கோன் ஏவல் போற்றி முந்து செல்வற்றரானோர் மோரி நீர்க்கடலை வாவி செந்தியில் சென்று கந்தன் சேனையும் பிறவும் தேர்ந்து வந்தனர் விரைவினம் கண்மன்னனை வணங்கிச் சொல்வார் ஏற்றவெம்பூத வெள்ளம் இராயிரம் படையின் வேந்தர் நூற்றுடன் எண்மர் பின்னும் நுவலரும் சிறப்பின் மிக்கோர் மேற்றிகள் இலக்கத் தொன்பான் வீரர் மற்றினையரோடும் தோற்றமில் பரமன்மைந்தன் தொடுக்கடல் உலகின் வந்தான் சரத மீது கோவே தாரக தன்னை கரையறுமாயைப் போற்றும் காமறுபிறங்கல் தன்னை இரு பிளவாக வேளால் எரிந்தனன் ஈறு செய்து திரைப்பறும் அளக்கர் வேலை செந்திமா நகரின் உற்றான் விளங்கிய கதிர்வேல் அண்ணல் விரைந்து இவன் மேவுமாற்றால் உலம் கிளர் மொயம்பின் தூதன் ஒருவனை விடுத்தா நான் இலங்கையை அழித்து வந்தான் யாழிமா முகுவன் தன்னை வலங்கையின் வாழால் செற்று வாரிதி கடந்து போனான் செம்கதிரையில் வேல்மைந்தன் புனரிவாவி பொங்குவம் கணங்களோடும் போர்படை வீரரோடும் இங்கு வந்து ஆடல் செய்வான் எண்ணினன் இருந்தான் ஈது சங்கை என்று உன்னல் வாய்மை தகுவன உணர்தி என்றார் ஒற்றர் சொல் வினவி மன்னன் ஒரு தனியிழவல் தன்னை அற்றம் இல் கேள்வி சான்ற அமைச்சரை மைந்தர் தம்மை சுற்றமுடு அமைந்த தானை தொல் பெறும் தலைமையோரை மற்றொரு கணத்தின் முன்னர் மரபொடு கொணருவித்தான் ஆங்கு அவர் யாவரும் அவணர் மன்னவன் பூங்கழல் கைத்தொழு புடையின் வைகளும் தீம்கணல் சுடுவதுவோர் சீற்றம் உள்ளழ வீங்கிய உயிர்ப்பினன் விளம்பல் மேயினான் போற்றலராகிய புலவர் யாரையும் மாத்தரும் சிறையில் யான் வைத்த பான்மையைத் தேற்றிய மகபதி சென்று சென்னிமேல் ஆற்றினை வைத்திடும் அமலர்க்கு ஓதினான் கண்ணுதலுடையதோர் கடவுள் வல்லையோர் அண்ணலங்குமரனை அழித்து மைந்தனி விண்ணவர் சிறையினை வீட்டிச் செல்கன துண்டன நம்மிசை தூண்டினானரோ வாய்த்திடு கையிலை மால்வரையை வைகளும் காத்திடு நந்திதன் கணத்து வீரரும் மீத்தகு பூதரும் விரவமாலையன் ஏத்திட அரண்மகன் இம்பர் எய்தினான் பாரிட உற்று உளான் பாணிக் கொண்டது ஓர் கூருடை வேலினால் கொடிய குன்றொடு தாரக இளவலைத் தடிந்து பின்னுரவாருதி அகன் கரையே வந்து வைகினான் அன்னதோர் அருமுகன் ஆங்கு ஓர்தூதனை என்னிட விடுத்தலும் ஏகி மற்றவன் மைந்திற நெடுங்கடல் வரைப்பில் பாய்ந்து ஓராய் பொன்னவிர் இலங்கை மா புறத்தை வீட்டினான் இலங்கையங் காவலும் இகப்பு நதோர் பொலம் கெழுத்துருநகர் நடுவட்பு குலாய் நலங் கிளர் என்னவை களத்தின் நன்னினான் கலங்கலன் நிறையதுமாயை கற்பினான் நன்னினன் எதிரூர நவையில் வீரர் போல் பின்னவர் பாங்கரா சில விளம்பியன் கண்முனம் சிலர் உயிர் களைந்து வன்மையால் என்னலன் பின்முறை எழுந்து போயினான் போயவன் இந்நகர் பொடித்துச் சிந்தியான் ஏயின வேயின படைஞர் யாரையும் மாயுருவித்தனன் மற்றும் என்னளஞ்சேயுயர் கொண்டனன் செருக்கு நீங்களான் அழிந்தது இத்திருநகரளப்பியில் தானைகள் கழிந்தன செரிந்தது களேபரத் தொகை கிழிந்தது பாரகம் கிழிய சோரியாறு ஒழிந்தது என் ஆணையும் உயர்வும் தீர்ந்ததால் ஒற்றியன வந்த அவ்வொருவன் தன்னையும் பற்றிவம் சிறையிடைப்படுத்தினேனேன் செற்றிலன் ஊறதே எனினும் செய்திலேன் எற்றி இனிவசை உரைக்கு ஈறு கூறுகேன் இம்பரின் இவையெல்லாம் இழைத்த தூதுவன் நம்பதி இகந்து போய் இலங்கை நண்ணிய மொயம்புடையாளி மாமுகவற்ாடியே அம்புதிகடந்தனன் அவனி எய்தினான் கார் பொறுமிடற்றவன் காதன் மாமகன் வாரிதிகடந்தீவன் வந்து நம்மொடும் போர் பொற நினைகுவான் போலும் இவ்வெலாம் சாரணர் மொழிந்தனர் சரதமாகமா நெற்றியில் நிகமாய் நின்ற பூதரைச் செற்றிகள் வீரரை செகுத்துச் சேயினை வெற்றி கொண்டேனையர் தமையும் வீட்டியே மற்றொரு விகலை முன் வரவல்லே நீ சூரன் என்று ஒரு பெயர் படைத்த தொல்லையேன் பாரிடர் தம்மொடும் பாலன் தன்னொடும் போரினை இழைத்திடல் புரிந்து வெல்லினும் வீரம் அது அன்று எனதுமேவினேன் துத்திடும் திருவினில் வழியில் சூழ்ச்சியில் எத்துணைப் பெரியர்தாம் எனினும் மேலையோர் கைத்தொருவினை இசையக்கருதில் தம் உடைமை துணையோரை முன்வினவி செய்வர் ஆதலின் வினவினன் யானும் ஆற்றுதல் ஈதி என உரைத்திராள் என்று மன்னவன் ஓதினன் அன்னதை உணர்ந்து கைத்தொழு மேதியம் பெயரினான் இவை விளம்பினான் மேல் உயர் மாயைகள் விளைக்கும் வெற்பினை மாலினை வென்றனின் வலிய தம்பியை ஏலவோர் கணத்தில் முன் எரிந்த வீரனை பாலன் என்று உரைப்பதும் உணர்வின் பாலதோ மேதகு தாரக வீரன் தானையை ஆதிபத் தம்முடன் அட்டதீரரை ஏதுமோர் வலியிலா எளியரென்பதும் பூதரென் நிகழ்வதும் புலமை பாலவோ மீதி எழுத்திரைக்கடல் விரைவில் பாய்ந்து நம் மூதியையில் வளநகர் முடித்து நின்னுடை காதலன் உயிரையும் கவர்ந்த கல்வனைத் தூதன் என்று உரைப்பதும் அறிஞர் சூழ்ச்சியோ கற்றயம் சிறை உடை களுழன் ஊர்தரு கொற்றவன் கோமகன் மற்ற ஒரு வடிவமாய் வந்ததே அலால் ஒற்றுவன் நிலைமை வேறு பாலதோ உந்தனி இளவலும் ஒரு நின்ோங்கலும் பொன்றிய காலையே புராரி மைந்தன் சென்றிலை அல்லது உன் சேனை தூண்டியும் வென்றிலை தாழ்ந்து இவன் வரிது மேவினாய் தீயழல் வறியதே எனினும் சீரியோர் ஏ இது சிறிது என எள்ளல் பாலரோ வாயதன் ஆற்றலை அடக்கலாரெனின் மாயிரும் புவியலாம் இறையின் மாய்க்குமால் மாற்றலர் சூழ்ச்சியது எனினும் மாறதாய் வீற்று ஒரு நிலைமையது எனினும் மேபுமுன் ஏற்று ஏற்றி எதிர்காப்பரே என் நன்னவர்க்கு ஆற்றாரும் இடுக்கண் வந்தடைதற் பாலதோ துறந்திடா வளந்தனைத் துய்த்துச் செய்வகை மறந்தனம் ஆகிய வன்மையாளரை எரிந்தவர் தமை இகழ்ந்து இங்கன் வாழ்தும் மேல் சிறந்தவர் யாமலால் ஏவர் சீரியோய் முன்னமக்குமரன் மேல் முனிந்து சேரியேல் உன் நகர்க்கு ஏகுமோ ஒற்றுமற்று நீ அன்னது புரிந்திலை ஆடல் மைந்தனோடு இந்நகர் அழிந்தது என்று இரங்கல் பாலையோ மொய்யுடை நின்முகன் முடிந்த தன்மையும் ஐயனின் திரு நகரழிவதானதும் செய்யுருநிலைமைகள் தெரிந்து செய்திடாமையலின் கீழ்மையால் வந்தவாகுமால் கழிந்திடுபிழையினைக் கருதி சால உள்ளழிந்திடல் இயற்கையென்று அறிஞற்காதலால் ஒழிந்தன போக ஒன்று உரைப்பன் கேள்வியா விழிந்தது என்று உன்னலை இமைப்பில் செய்தினீ ஆயது பிறவிலை அவுணர் தம்மொடுமேயின படையொடும் விரைந்து கண்ணுதர் சேயினை வளைந்து அமர் செய்யப் போதியால் வீயினித்தாழ்கலை நெருநல் போலவே என்று இவை மேதியைப்பக் கேட்டலும் நன்றி எனனவின்று கையெறிந்து ஒன்றிய முறுவலும் உதிப்ப நல்லறம் கொன்றிடு துர்க்குணன் இணைய கூறுவான் வந்திரள் உவணன் மேல் வந்தமாயன் மேல் நின்றிடும் அமரர் மேல் நேர்ந்து போர் செய்ய சென்றிலை இளையரால் திரள் கொண்டு ஏகினாய் என்று இனிப் மேல் ஏகலாகுமோ இறுதியில் ஆயுளும் இளங்கும் ஆழியும் மறுவிழா வெறுக்கையும் வலியும் வீரமும் பிரவுளத்திறங்களும் தவத்தில் பெற்றனை சிறுவனோடே அமர் செய்தற்கே கொலாம் மேதகு பசிப்பிணியலைப்பெம்பலிக்காதல் கொண்டலமருங்கணங்கள் தம்மையும் தூதுவன் தன்னையும் தொடர்ந்து போர் செய்ய போதியோ அமரரை புறங்கண்டு இன்று நின் பெரும்படிக்கிரைவர் யாரையும் சென்றிடவிடுக்கதி சிறிது போழுதெனில் குன்றெறிப்பகைஞனை கூலி தம் மொடும் வென்று இவன் மீழ்குவர் வினய மீதென்றான் கருதிடுதூர்குணக்கையவன் என்ன உரை தருமுடிவினில் ஒழிக இங்கியனா கருமணி ஆழி அங்கை அமைத்தரோ தருமவெம்பகை உடையமைச்சன் சாற்றுவான் குலம்படு நவமணி குயின்று பொன்புனை அலம்படை கொன்று புன்முதிரையாக்கத்தால் புலம்படக்கே இருவ போலும் வீரணி சிலம்படி மைந்தனோடு ஆடல் செய்வதே மேலுயர் கண்ணுதல் விமலன் அன்றியனின் ஆலவன் அன்றியனின் அயனும் அன்றியெனில் காலனும் அன்று எனில் காவல் வீரனி பாலனுடு அமர்சையின் பயனுக்குமா மண்ணிளங்குதலைவாய் மதலை மீதினும் இந்நினி அமர்சையை இரத்தி எண்ணினும் அன்னவன் நினது போராற்றல் காண்பனேல் வென்னிடும் எதிர்ந்து போர் விளைக்க வல்லனோ நேரலர் தங்களை நேர்ந்துளார் என பேரிகலாற்றியே பெரிதுமாய்வதும் பூரியர் கடனலால் புலமைக்கு ஏற்பதோ சீரியற் கடனவை தெரிந்து செய்வதே எரிமுக நிரணியன் என்னும் உண்மைந்தரில் ஒருவனுக்கு ஆற்றலர் இலக்கத்து ஒன்பது பொருதி ரல்வயவரும் பூதர் யாவரும் அரண் அருள் புரிதரும் அருமுகத்தனும் கீழ்கொடு நகம் கொடு கிள்ளும் ஒன்றினை வாழ்கொடு தடியுமோ வன்மை சான்றதோர் ஆழ்கொடு முடித்திடும் அவரை வென்றிட நீழ்கொடு மரம் கொடு சேரியோ மாணிமை கூடுரா மகவு தன்னொடு மேணரு சாரதர் இனங்கள் தம்மொடும் பூணுதி செருவெனும் புகர்ச்சி கேட்பரேல் நானுவர் நமரெலாம் நகுவர் தேவரும் பொற்றையை முடித்தனன் பொருவில் தம்பியை செற்றனன் என்றிழஞ்சிறுவன் தன்னையும் வெற்றி கொள் புதல்வனை வீட்டினானெனா ஒற்றையும் மதித்தனை தொன்மை உன்னலாய் ஆரணி செஞ்சடை அண்ணல் தந்திடும் பேருடை வேலினைப் பிள்ளை உய்தலும் மாருளப்படையினான் மாற்றலாமையால் ஈரது வாயினன் இளவல் தாரக்கண் குருமுனி தொல்லை நாட்கூறும் வாய்மையால் இறுதியை அடைந்ததாங்கிருந்த மால்வரை அருகிலை ஈதலாம் ஆற்றல் கூடுராச் சிறுவன செய்கையே சிந்தை கோடியால் எச்ச முடழிவுறாயிரதஞ்சாலிகை கைச்சிலை பெற்றிலன் கருதி நீ அவை அச்சொடு புரிந்திலை அதனில் தூதனால் வச்சிறவாகுவாம் மகனும் துஞ்சினான் பலவினி மொழிவதன்படியில் தான் அவத் தலைவரில் ஒருவனை விழித்துத் தானையோடு இளையயின் முருகன் மேல் ஏவுவாயனின் அலைவிசை அடல் பெற்றேகுவான் அன்னது செய்கன அறத்தைச் சீருவான் சொன்னதோர் இறுதியின் முறுவல் தோன்றிட கன்னிகர் மொயம்புடை கால சித்தெனும் கொன்னவில் வேலினான் இணைய கூறுவான் செந்தியின் சிறுவன் சாரதர் தந்தொகை தன்னொடு மீண்டு சாருமேல் எந்தையோர் சிலவரை ஏவல் அல்லது மந்திரம் வேண்டுமோ மற்றதற்குமே வயந்தனதையனை வாசவந்தனை சயந்தனைப் பிறர் தமைச்சமரின் வென்ற நாள் இயைந்தமை வினவலை இன்றொற்பா வியன் பெருமந்திரம் வேண்டிற்றாங் அண்டர்கள் ஒடுங்கினர் அரக்கரஞ்சினர் என் திசை கிழவரும் ஏவலாற்றுவர் மண்டமர் அவுணரின் வலியர் பூதராங் கண்டனம் இன்றியாங் கலியின் வண்ணமே பணிக்குதி தமியனைப் பரமன்மைந்தனை கணத்தொகை வீரரைக் காலபாசத்தால் பிணித்தியவன் வருகவன் என்று பேசலும் துணுக்கெனச் சண்டன் என்றொருவன் சொல்லுவான் கழிபசி நோயடக்கவலும் பூதரும் மழலயம் பிள்ளையும் மற்றவர்க்கொரு தொழில் புரி சிலவரும் சூழ்ச்சிப் பாலரோ அழகிது மந்திரமா உணர்காற்றவே கொல்லுவன் பூதரை குமரன் தன்னையும் வெல்லுவன் பிறரையும் விழிவு செய்வனான் மல்லலன் தோளுடை மன்னர் மன்னவுன் சொல்லதின்றென்ன இத்துணையும் தாழ்த்துளேன் ஏ உதி தமியனை இமைப்பிச் சென்றியான் மூவர்கள் காப்பினும் முரணிற்றாக்கியே தூவுறு சாரதத் தொகுதி தன்னொடுமேவலன் தனையிவன் வென்று எனவிவை சண்ட நாங்கிசைத்த வெள்ளையின் அனலின்றுரைும்வுனர் காவலன் சமமுடும் உருவலும் சிறிது தோன்ிட பிணைய முடிம் மொழி விளம்பல் செய்குவான் தெம்முனை மரபிலோர் சிறுவன் எண்ணினும் வெம்மையொடேற்கு மேல் வெகுண்டு மேற்செலா தெம்மொடு மந்திர திருப்பரேயனின் அம்மவோ சூரருக்கு அழகிதாற்றலே என்றிது மொழிதலும் எரியும் கண்ணினன் ஒன்றிய முருவலன் உயிர்க்கு நாசியன் கன்றிய மனத்தினன் கரித்து மெல்லிதழ் தின்றிடும் ஏயிற்றினன் சிங்கன் கூறுவான் வெந்தொழில் மரபறை விழித்த தன்மையும் மந்திரம் இருந்தது மனங்குள் சூழ்ச்சியும் இந்திரன் உதவி செய்யன் வன்மையை சிந்திடவே கொலாம் நினைந்த செய்கையே இருநில அண்டமேலிருந்துளோரெலாம் மறுவலராகியே வருக வந்திடின் ஒரு தமியேன் பொறு துளையச் செய்வனால் தெரியலை போலுனின் அடியன் திண்மையே வன்மையை உரைப்பது மரபென்றால் என சென்பென விடுக்கு திசேனையோடு போய் உன்முனி உற்றிடும் பொன்னலாரையட்டின்மயதாக்கியே வருவன் ஈண்டு என்றான் இன்னபை போல்வன இயல்பினேன் ஐய துன்னெறி அமைச்சரும் சூழ்ச்சி தொல்படை மன்னரும் இசைத்தலும் பயங்கு செங்கதிர் ஒன்னலன் கையமைத்து உரைத்தல் மேயினான் சென்றிடும் தியங்கமாயை செய் குன்றுடன் இளவலை குமரன் கொன்றிடும் அன்றெனை விடுத்தொன்றோர் திலை இன்றிது வினவுவது என்னை நீ உள்ளொரு கரவினன் ஒருவனும் வரான் எள்ளரும் ஒற்று வந்து ஈண்டு போர் செய்யின் முள்ளை இரின்னமும் முற்றும் தோன்றிலா பிள்ளையை விடுக்குமோ பெரியை சால நீ இழித்தகு தூதனால் இடர்பட்டாயனும் பழித்திரம் பூண்டனை பாலன் ஆவியை ஒழித்தனை நகரமும் ஒருங்கு சீரர அழித்தனை நீ யுனதர் விழாமையால் பொருளலதொன்றினைப் பொருளெனக் கொடுவெரு உதல் செய்வது வினய மோர்கிலா விரைந்து செய்த துயங்கி வாழ்தலும் பெரியவர் கடமையோ பேதைத் பேதைத்தன்மையே பொற்றையொடு இளவலைப் போன்ற வீட்டினோன் கொற்றமும் பூதர்த்தம் குழாத்தினாற்றலும் ஒற்றுவன் நிலைமையும் உணரச் சென்றியான் பற்றி முன்னோய்குவன் பிணித்துப் பாசத்தால் ஆயிரத்தெட்டெனும் அண்டத்துக்கெலாம் நாயக முதல்வ நீ நம்பன் நல்கிய சேயமற் குறித்து எழல் சீரிதன்றனை ஏ இனை வெற்றி கொண்டிருத்தியம்பிரான் ஆண்டியனை விடுத்தியேலமரதாற்றிட மூண்டிடும் அவர் தொகை முறுக்கித்தேவராய் ஈண்டுருவோரையும் இமைப்பில் வென்றுபின் மீண்டிருவேனெனவிளம்பினானரோ இரவியம் பகையவன் இனைய சிற்றில உரை தரும் இறுதியின் உலை உறாததோர் முரனுறு தாதை தன் முகத்தை நோக்கியே குறை கழல் இரணியன் கூறல் மேயினான் வள்ளல் தன்மை சேர்வயப்பெறும் சூரனோர் மழலை பிள்ளைப் போர்வலிக்கிறங்கினன் என மொழி பிறக்கின் உள்ளத்தே நினை நினைக்கினும் வெறுவும் பொன்னலரும் எள்ளற்கேதுவாம் விடுத்தியான் மந்திரம் இனியே மைத்திகழ்ந்திடுமிடற்றவன் மதலை மாநிலத்தின் எய்தினான் நமற்கென்றலும் என்றனை விழித்து வைதனப் பொறவிடுத்திலை வெறுத்தியோ வினையேன் செய்திடுந்தவருண்டு கொள் உனக்கொரு சிறிது பானல் போலொளிர் மிடற்றினன் பாலன் மேற்பசி நோய் கூனை பூதர் மேல் ஒழிந்துளார்த்தம்மேன் மானவெஞ்சமற்கெம்முனோன் சேரலும் வசையே சேனையோடியான் ஏகுவன் செரு தொழில் புறிய வெற்றி பேரமராத்திரியே மேவலர் தொகையைச் செற்று தேவர்கள் யாரையும் தடிந்து செல்குவனால் இற்றைக் கங்குலின் என்றனை ஏமுதியனலும் மற்றைத் தம்பியாம் எரிமுகன் இணையன வகுப்பான் இணையிலா வண்டம் ஆயிரத்தெட்டு நுக்கிரை நீ துணையதாயொரு வீரகே சரியுளன் சுதராய் கணிதமில்லவர் யாமுளங் கரி பறி கடும் தேர் அணிகொள்தானவப் படையுள அழகிலாதனவே அழிவில் பாகுள தேருள சிலையுள அக்தான் ஒழிவிலாதம ரம்பு பெய்தூணியும் உளவால் இழிவில் படை கண்முற்றும் உள இறைமை தொழில் நடாத்துரு பருதியும் ஒன்றுண்டு தொல் நோய் அண்டம்மாயிரத்தெட்டையும் கண்ணல் கண்டு மீடரும் இந்திரையாலமும் கவனம் கொண்டதோர்த்தனி மடங்களும் உனக்குள குறிக்கின் விண்டுமாலுரு மாயைகள் பலவுளமேலோய் இன்னப்பான்மை சேர்வெருக்கை பெற்றீரிலாதுரையும் மன்னர் மன்னனிற்போன்றுளார் யாவரே மலையக் கன்னி பாலகன் தூதுவன் சிறு தொழில் கருத்தின் உன்னி உன்னியே இறங்கவும் தகுவதோ உனக்கே குழந்தை வெண்பிரை மிளைச்சினோன் மதலையைக் குறுத்தாள் இழிந்த பூதரைப் பிறர்த்தமை வென்றிடையமரில் பிழைந்தமானவர் ஒருவரை விடுப்பதேயன்றி அழிந்திரங்கியே வினவுமோ இது கொள் அறிவே மூழும் வெஞ்சமர் புரிந்த என் இழவல் பன்முடியும் வாழினாலடும் ஒற்றனை மற்றுளார் தம்மை கேளொடும் டிந்தலது கேடில் சீர்நகர்க்கு மீள்களேனெனப் பகர்ந்தனன் வெய்ய சூளுரையே கரந்தை சூடுவான் குமரனை பொறுதல் காதலியாயிருந்த வீரர்கள் அளப்பிலராயினும் இப்போர் விரைந்தினி என குதவுதி ஏகுவன் மேனாட் பொருந்து பாதலத்து அறக்கர் மேல் சென்றதே போல வலியதோர் சிலை ஏரிலா படைகள் உலகு தந்தவன் அளித்திட முன்பு பெற்றுடையேன் குலமடங்க வாழக்கரை தடிந்து செய்து கொண்டேன் மெலியன் அன்றிய நர்முகன் மேலனை என்னு மாற்றங்கள் எரிமுகம் உடையவன் இசைப்ப அன்னவன் தனை விளக்கியே கரதலம் அமைத்து சென்னி ஆயிரம் பெற்றுள சிங்கமா முகத்தோன் மன்னர் மன்னனை நோக்கியே வகுத்து உரை மந்திரத் தருந்தானயந்தலைவரும் மகாரும் தந்தமக்கியல் வன்மையே சாற்றியதல்லால் இந்திரப் பெருந்திருவுரும் ஒன்றனக்கியன்ற புந்தி சொற்றிலர் இம்மொழிகேளனப் புகழ்வான் பெற்றடுவினில் பிறந்த வெஞ்சினம் கற்றவர் உணர்வையும் கடக்கும் அன்னது முற்றுருகின்ற தன் முன்னம் அன்பினோர் உற்றன கூறியே உணர்த்தல் வேண்டுமால் மன்னவர் செவியழல் மடுத்ததாமென நன்னறி தருவதோர் நடுவு நீதியை சொன்னவர் அமைச்சர்கள் துணைவர் மேலையோர் ஒன்னலர் விழைந்தவாறு உரைக்கின்றார்களே முற்றுர வருவது முதலும் மன்னதால் பெற்றிட பயன்களும் பிறவும் தூக்கியே தெட்டென உணர்ந்து பின்பலவும் செல்வரேல் குற்றமொன்றவர் வயிற்று குறுகவல்லதோ மால்வரு தொடர்பினால் வனத்துச் செல்லு மீன் போல்வரும் உணவினைக் குறித்து வவ்வியே பால்வரு புணர்ப்பினில் படுதல் போல நீ மேல் வருகின்றதை வினவல் செய்கிலாய் இந்திரநாதியாம் இறைவர் தங்களை அந்தரத் தமரரை அலைத்த தீயவர் முந்தூரு திருவொடு முடிந்ததல்லதை தேவர்கள் யாரையும் திரை கொள் வேலையின் மே வருமீன் விரைவிற்றம் என ஏவினை எனிது கொள் இனிய செய்கை தம் மாவியில் விருப்பிலாரன்றி யார் செய்வார் அரை வாசவர் கலக்கண்ணாற்றியே ழித்தனை இருந்த மாநகர் நிறைதரு வளனெலாம் நீக்குவித்தனை சிறையிடை உய்தனை தேவர் யாரையும் அத்தகு தேவரால் ஐய நங்களுக்கு துணை அலக்கண் வந்தெய்திற்றிங்கிது மே இத்திரமாமென விரைந்துட்கொள்ளலை பித்தரின்மையங்கினை பேதையாயினாய் பொன் நகரழிந்த நாட்புகுகுந்த தேவரை இன்ன மும் விட்டிலை நீங்கினாய் அன்னதற்கல்லவோ ஆறு மாமுகன் உன்னுடன் போர் செய்யவுற்ற தன்மையே பேறு தந்திடு பிஞகன் பெரும் திருவுடன் நீர் நூறு தன்னுடன் எட்டு கம் மீறுமென நுவான் கூறுகின்றதோர் காலமும் குறுகியது அதனைத் தேருகின்றிலை விதிவெலியாவரே தீர்ந்தார் எத்திரத்தரும் நுங்களை வெல்கிலர் எமது சக்தி வென்றிடும் என்ற நன் கண்ணுதத்தலைவன் அத்திரத்தினால் அல்லவோ அருமுக குமரன் உய்த்து செய்யவேல் உண்டது தாரகன் உயிரை பேதைவானவர் தங்களை சிறையிடை பிணித்தாய் ஆதலால் உனக்கு ஆனதென் துன்பமே அல்லால் ஏதுமோற்பயன்கில்லதோர் சிறு தொழில் இயற்றி வேதனைப்படுகின்றது மேலவர் கடன குறவரைச் சிறுபாலரை மாதரை குறை தீர் விரதன்தொழில் பூண்டுளோர் தம்மை மேலவரை அருமறைத் தொழிலாளரை ஒருத்தனர் அன்றோ சென்று சென்றலமரும் நெறியோர் அமரர்த்தம் பெரும் சிறையினை நீக்குதியாயிற்று குமரநாயகன் இன்று போராற்றிடக் குறியான் நமது குற்றமும் சிந்தையிற் கொள்ளலநாளை இமை ஒடுங்குமுன் கையிலையின் மீண்டிடும் என்றாய் சிட்டராகியே அமர்த்தரும் இமையவர் சிறையை விட்டிடாது நீ இருத்தியேன் மே வளர்ப்புறங்கள் சுட்ட கண்ணுதல் குமரணங் குலமெலான் தொலைய அட்டு நின்னையும் முடித்திடும் சரதமென்று அறிந்தான் தடுத்து மற்றிவை உரைத்தலும் வெய்ய சூர்தடக்கை புடைத்து வைதுயிர்த்து உறப்பியே நகை நிலா பொடிப்பக் கடித்து மெல்லிதழ் அதுக்கி மெய் பொறித்திடக் கனன்று முடித்தனி தலை துளக்கியே இன்னன மொழிவான் ஏவல் தொண்டு செய்திண்ணமும் கரந்த இந்திரற்கும் தேவர்க்கும் சிறுபாலர்க்கும் சிவனுரை கைலை காவல் பூதர்க்கும் அஞ்சினை கருத்தழிந்தனையோ மூவர்க்கும் வளர்க்கரியதோர் மொயம்பு கொண்டுடையோய் எல்லை நாள்வரை இழைத்ததும் எம்பெருஞ்சக்தி வெல்லு நுங்களை என்றதும் கண்ணுதல் விமனன் சொல்ல யான் முன்பு கேட்டிலன் வஞ்சமும் சூழ்வும் வல்லை வல்லை கொல் எம்பினி புதிதொன்று வகுத்தாய் நுற்றின் மேலுமோரிட்டு கணுவலரும் திருவின் வீட்டிருந்தரசியற்று நீர் எண்ணினும் மேனாள் ஆற்றினைச் செடை வைத்தவன் கொடுத்திடும் வழியாப்பேற்றையாவரே விளக்குவார் அது பிழைப்படுமோ ஆதிநாயகன் எம்பெரும் சக்தியே அல்லால் ஏதிலார் வெலார் எண்ணினும் சக்தியும் இரையும் பேதமோவரம் கொடுத்தவன் நடுமென் கைப்பிழையே ஓதலாவதோர் வழக்கமே உண்மையது என்றால் பழுதுராதுனம் போலவே வேள்வியைப் பயிலா தழ்விலாவரம் பெற்றிலன் தாரகன்னதனால் ஒழிவதாயினன் வச்சிரவாகவும் உணர்வில் குழவி ஆதலின் மாய்ந்தனன் ஈது கொள்குறையே அண்டமாயிரத்தெட்டையும் தனியரசாட்சி கொண்டு வைகினன் குலத்தொடும் அமரர் தங்குழுவை தொண்டு கொண்டனன் யாவர் வந்தெதிர்க்கினும் தொலையேன் குண்டு கொல்லிவன் எனக்கு நேராகவே ஒருவர் தவமுயன்று ஊழல் அமரரின் அரக்கர்கள் தம்மின் அவுணர்த்தங்களின் ஆயிரத்தெட்டெனும் அந்தம் புவனமுற்றவும் ஒரு தனியாழியால் புறந்தேயவர் எனக்கு நேராகவே அழிவிலாதிருந்தார் மாலையன் முதலாகிய முதுவர்கள் வரம்பில் காலமாகையான் அமரரைச் சிறை செய்யக் கண்டும் சாலவென்றன கஞ்சியே இருந்தனர் தனியோர் பாலனே கொலாம் அழிவிலா என்னுயர் படுப்பான் வேறுபாடுரா வச்சிரப் படிவமும் மிடலும் ஏரிலாததோர் என்னை ஊருதான் செய்யக்கூடுறாதொருவர்க்குமென்றான் மாறுபோர் செய்து எண்ணிலாததோர் பாலகன் என வெல்வன் என் கை விண்ணில் தன்னையோர் கனி கண்ணிலாதவன் காட்டிடக் கையில் போய் உன்னிலாத பேர் ஆசையால் பற்றுமாறு ஒக்கும் என்று மற்றவை சூரப்பன்மா விசைத்திடலும் சுன்று பஹ்ரலைச் சீயமா முகமுடைத் துணைவன் நன்று நன்றென வினவியே இன்னமும் நான் இங்கொன்று கூறுவன் முனியலை கேட்டி என்று உரைப்பான் வாலிதாமதிச்சடிலமும் பவளமால் வரையே போலும் மேனியும் முக்கனும் நாற்பெரும் புயமும் நீலமாமணிக் கண்டமும் கொண்டு நின்றனனால் இல்லதோர் பராபர முதல்வன் தன்னை நேரிலா பரம்பொருள் தனியொருக்கொண்டதென்ன காரணம் என்றியே லைந்தொழில் இயற்றி முன்னையாருயிர்பாசங்கள் முழுவதும் அகற்றிப் பின்னை வீடு பேரு அருளுவான் நினைந்த பேரருளே அப்பறந்தனை உன்னிய அளவை தீர்க்காலம் இப்பெருந்தவம் இயற்றினை அது கண்டு வெளிப்பட்டு ஒப்பிலாவர முதவியே அங்கதற்கொழிவுஞ்செப்பி வைத்தனன் தேர்ந்திலை போலும் அத்திரனே திருவுடையனீ அறத்தினைப் பேணி முறை புரிந்திடாதாற்றலாலமரையை முனிந்து சிறையில் வைத்தனே அது கண்டு நின்வலி சிந்தி இறுதி செய்திட யாவர்க்கும் ஈசன் வரமழித்தையா மழிப்பது முறையன்று வரத்தால் பெருமை பெற்றுள்ள சூரனை அடுவது பிறர்க்கும் அரிதனப்பரன் உன்னியே தன்னுருவாகும் ஒரு மகற்கொடுமுடித்துமென்றுண்ணினான் முள்ளத்தில் செந்நிறத் திருமேனியும் திருமுகமாறும் அன்னதற்கிரு தொகையுடை தோள்களுமாக முன்னவர்க்கு முன்னாகிய பராபரமுதல்வன் தன்னுதற்கனால் ஒரு தனிக்குமரனைத் தந்தான் மானுடத்தரில் விலங்கினில் புட்களில் மற்றும் ஊனமுற்றுழல் யாக்கையில் பிறந்துளாரொப்ப நீ நினைக்கலை பரஞ்சுடன் நெற்றியந்தளத்தே தானுதித்தனன் மறைகளும் கடந்ததோர் தலைவன் சீலம் இல்லவர் குணரவொண்ணாத சிப்பரனை பாலனென்றனே அவனிடத்திற்பல பொருளும் மேலை நாள் வந்து தோன்றிய சிறியதோர் வித்தின் ஆலம் யாவையும் ஒடுங்கியே அவதரித்தது போல் அருவுமாகுவன் உருவுமாகுவன் அருவும் உருவுமில்லதோர் தன்மையும் ஆகுவன் ஊழின் கருமமாகுவன் நிமித்தமுமாகவன் கண்டாய் பரம நாடலை யாவரே பகர்ந்திடல் பாலார் வேதக் காட்சிக்கும் உபனிடத் துச்சியில் விரித்த போதக்காற்றிக்கும் காணலன் புதியரில் புதியன் மூகக்கார்க்கு மூதக்கவன் முடிவிற்கு முடிவாய் ஆதிக்காதியாய் உயிர்க்குயிராய் நின்ற அமலன் ஞானந்தான் உருவாகிய நாயகன் இயல்பை யானும் நீயுமாய் இசைத்துமென்றால் அக்தெளிதோ மோனம் தீர்களா முனிவரும் தேற்றிலர் முழுதும் தானும் காண்கிலன் இன்னமுன் தன் பெருந்தலைமை தத்த மாற்றங்கள் நிறுவிய சமயிகள் பலரும் கத்து புன்சொலை வினவினர் அவன் சுத்தவாதுள முதலிய தந்திரத் தொகுதி உய்துணர்ந்த நீரரே ஒரு சிறிது உணர்வார் கருவிமைப்புலன் காட்டுவான் காண்பவன் காட்சிப் பொருளெனப்படு நாண்மையும் மைவகைப் பொறியும் இருதிரத்தியல் வினைகளும் காலமும் இடனும் மரபின் முற்றுரு பயனுமாய் நின்றவன் வள்ளல் ஞாலமுள்ளதோற்பரம்பொருள் நாமெனப் புகழும் மாலும் வேதனும் மாய யாம் வரம்பினுட்பட்டார் மூலமாகிய தத்துவம் முழுவதும் கடந்து மேலுயர்ந்தனி முதலவன் நன்றி வேறார் தூய பார் முதலாகவே குடிலையின் துணையும் மேயாண்டமும் உயிர்களும் வியன் பொருள் பலவு மாயும் நின்றன அல்லனுமாயினவன்றன் மாயையா வரே கடந்தனர் இன்ன தன்மை சேர் முதல்வனைச் சிறுவனென்று நிகழ்ந்து பண்ணுகின்றனை அவணர் தங்கிளையலாம் படுத்து நின்னையும் தடிந்திடுவனோர் இமைப்பினின் இறப்பு தன்னருற்றிறங் காட்டுவான் வந்தனன் சமர்மேல் அற்றம் இல்வகை ஆயிரத்தெட்டெனும் அண்டம் பெற்ற நம்மென வியந்தனை தத்துவ வேதம் முற்றுணர்ந்திலை தரணியோ அளப்பில உலகான் மற்றை அண்டங்கள் கேட்டியேல் மருளுதீ மன்னோ குடிலை ஈரதா வாரியே முதலதாக்குழுமி உடைய அண்டங்கள் அலகிலை என்பரொன்றொன்றின் அடைதலுற்றிடுபுவவனத்தின் பெருமையாரறிந்தார் முடிவுராதோர் பொருளினை முடிவு கூறவற்றோ அன்னவாகிய அண்டங்கள் அனைந்த கோடியையும் தன்னதானையால் ஓரிமைப் பொழுதினில் தரவும் பின்னர் மாற்றவும் வல்லதோர் ஆதியம் பிரான்கான் உன்னொடே பொறும் ஆடலாற் வந்துற்றான் வச்சிறத்தனியாக்கை பெற்றனம் என மதித்தாய் இச்சிரத்தையை விடுமதி இருவினை இருவினைக் கீழா அச்செடுத்திடும் உயிர்கண் வாய்ந்திடுமென அறிஞர் நிச்சயித்தனர் முடிவுராதிருத்திக் கொள் நீயே பெருமை பெற்றிடுவானத்தின் நிலத்திடை பிறந்தோர் இருமை பெற்றிடு காயமும் இறந்திடும் திண்ணம் பருமிதத்தினின் வச்சிறையாக்கையும் பாறின் உரிமை பெற்றுள்ளதாதலான் அழிவின்றிமோ அழிவில் மெய்வரம் பெற்றனம் என்றனை அதற்கு மொழி தரும் பொருள் கேள்மதி முச்சகன் தன்னுட் கெழிய மண்ணுயிர் போர் சிலவைகளிற்கெடாது கழி பெறும் பகல் இருந்திடும் பான்மையே கண்டாய் அச்சுதண்ணயன் அமரராகிய பெயரவர்க்கு நிச்சயம்படும் முகமனேயான போல் நினது பச்சிரத்தனி ஆக்கையும் அழிவிலாவரமும் முச்சகந்தொழ பல்லுகம் இருத்தலாய் முடியும் வான் செய்தேவரை நீயலைக்கின்றதை மதியாவூன் செய்கின்ற பல்லுயிற்கும் உயிரதாம் ஒருவன் தான் செய்கின்றதொல்வரத்தினைத்தான் தவித்திடமேல் ஏன் செய்தாயெனவினவியே நிறுவாரவகே கெடுதலில்லதோர் வளனுடு நீயுனின் கிளையும் படுதலின்றியே வாழ்தி என்ற இன்ன பகர்ந்தேன் இடுதல் கொண்டிடு சிறையிடைத்தேவரை இன்னே விடுதல் செய்குதி என்ற நன்னறிஞரின் மிக்கான் இன்ன பான்மையான் மடங்கலம் பெருமுகத்திளவல் சொன்ன வாசகம் வினவியே மணிமுடி துளக்கி கண்ணமூடு செங்கனல் செரித்தாலெனக்கனன்று முன்னையாகியோன் பின்னரும் சிற்றில மொழிவான் காற்றில் தள்ளுண்டு நெருப்பினில் சூடுண்டு கங்கையாற்றில் தாக்குண்டு சரவணம் புக்கலையுண்டு வேற்றுப் பேர் முலை உண்டு அழுதேவி விளையாடும் நேற்றை பாலனையோ பரம்பொருளென நினைந்தாய் பிரமமாகிய ஒரு பொருள் உயிரெனப் பெயர் பெற்று உருவமெண்ணில கொண்டு தன் மாயையால் உலப்பில் கருமபேதங்கள் ஆற்றிடும் பல்புனர்கடத்துள் இரவி தன்னொரு தனித்தனிக்காட்டியை இயல்பின் கடந்தகர்ந்துழி அவற்றிடை வெளிககனத்தோடடைந்தவாறு போய் யாக்கையின் வேதகமனைத்தும் முடிந்த காலையில் தொன்மை போல் அபேதமாம் மொழிக்கும் தொடர்ந்த சிந்தைக்கும் நாடொணாதமர் பெரும் சோதி பிரமமே இவர் அல்லவர் இவரெனப் பேதித்து இருமையாகவே கொள்ளலை யாக்கையே வேறு பரமமாகிய உயிரலாம் ஒன்று பொருளதாகியே ஒருமையாய் முடிந்தவா போல விரலும் வன்மையும் இல்லவர் தாழ்வர் மே தக்க நெரியர் ஓங்குவர் ஈதுலகத்திடை நிகழ்ச்சி இறுதியில்லதோர் பெரியன் யான் அருமுகன் என்போன் சிறியனாதலின் அவனை யான் வெல்குவன் திண்ணம் தொகைமை சான்றனம் குறவர் பல்லோர் உயிர் தொலைத்த பகிஞ்சராதலின் நமரரைச் சிறையிடைப்படுத்தேன் விகை செய்தார்களை நாடியே வேந்து ஒருத்திடுதல் தகைமையே என மனுமுறை நூல்களும் சாற்றும் மாகராயுளோர் காப்பினை விடுகிலன் மற்றை பாகசாதனன் தன்னையும் அருஞ்சிறைப்படுப்பன் ஏகநாயகன் எய்தினும் எதிர்ந்து போர் புரிவன் ஆகையால் இனி சிறு மொழிகளை அயர்த்தி உரைப்பது என்ன இனி ஒரு பெருக்கமுற்றனை நங்குலப்பகைஞரைப் பெரிதில் நெருக்கல் இன்றியே அவர்கள் பால் பட்டனை நீயே இருக்க மற்றொரு தெவ்வரும் வேண்டுமோ எனக்கே பத்து கொண்ட நூறுடையதோர் சென்னியும் பலவாங் கொத்து கொண்டமர் தோள்களும் கரங்களின் குழுவும் எத்துக்காற்றினை வன்மையும் வீரமும் இழந்தாய் பித்துக் கொண்டவர் தம்பினும் பேதமை பிடித்தாய் வர் வழிமுறை தன்னை விட்டனை வானவர் போன்றனை வன்மை சிந்தினை மேனிகள் திட்பமும் விரலுமாண்டனை மோனமுடருந்தவ முயலப்போதி நீ மறந்தனை இழந்தனை மான நீங்கினை சிறந்திடும் அவ்வுணர்த்தன் சீர்த்தி மாற்றிட பிறந்தனை இண்டொரு பயனும் பெற்றிலை இறந்தனை போலு நீ இருந்துழாய்க்கோலோ மந்திரியாதியான் மற்றதற்கு நீ சிந்தையில் வரு கொளின் திசை முகத்தற்போல் ஐந்தியலங்கம் ஒன்றை பற்றுதி வெந்திரலே என படையும் வீசியே கிளைத்திடு கள்ளியின் கிளைகளாம் என வளர்த்தனை பலதலை வரம்பில் கைத்தலம் நெளித்தனை சுமந்தனை நெடிது காலமா இளைத்தனை வலியிலா யாது செய்தினே பண்டுணர்வில்லதோர் பருவமாதலின் சண்டனை வருணனைத் தலையின் இட்டனை அண்டரை அலைத்தனை அறிவு கூடலின் பெண்டிரின் நெடுங்கினை பேடி பன்னெடுந்தலையுடைப்பாலனாகுமுன் வன்மையும் ஆடலும் வந்து பார்த்திட இன்னமும் வந்திலல் வருந்தி ஈன்ற தாய் அன்னைதன் குறை கொலோ அருவமானதே பகை என ஒன்றுரி பதை பதைத் தெழி சிகையுடைவாளு சீயஞ்சீரியே தகுவிரல் கொள்ளுமால் அவற்றின் தன்மையாய் மிகுதலை பெற்றதும் வீண் கொல் எம்பினி கூதரை தலைவரை புராரி மைந்தனை ஏதிலர் யாரையும் யான் வென்று ஏகுவன் நீ தளர்வை திடல் நினது மாநகர் போதுதி என்றனன் புலனில் புந்தியான் என்று வைய உணர்கோன் காலையின் நன்றிவன் உணர்வென நகைத்து கண் தோறும் துன்றிய பேரழல் சொரிய வெஞ்சின தொன்றிய தன்னுளத்திணைய உன்னுவான் உறுதியை உரைத்தனன் உணர்விலாதவன் வரிதனை இகழ்ந்தனன் வருவதோர் இளன் இரும் வகை நாடினன் யாதோர் புந்தியை அறிவில்குறைப்பவரவரே பேதையோர் உய்தனர் தேன்மழை உதவிப் போற்றினும் கைத்திடல் தவிரமோ காஞ்சிரங்கனி அத்தகவல்லவோ அறிவிலாதவன் சித்த மதுணர் வகை திருட்டுகின்றதே தொலைக்கரும் திருவுடைச்சூரன் புந்தியை கலக்கினும் உய்வகைக் கருதுகின்றன் அலக்கணுற்றிருந்து நாம் இறங்கியாவதென் விலக்கரும் விதியை யாம் வெல்ல வல்லமோ ஆவது விதியனின் அனைத்துமாயிடும் போவது விதியனின் எவையும் போகுமாள் தேவருக்காயினும் தீர்க்கத்தக்கதோ ஏவரும் அறியோணாயிசற்கு அல்லதே நீண்ட செஞ்சடை முடி நிமலன் ஏந்த நாள் மாண்டது மாய்ந்திடும் எல்லை வந்ததால் ஏண்டுழார் யாவரும் இரையும் துஞ்சுமாள் பூண்டிடும் அமரர்கோந்தவமும் பொய்க்குமோ இறப்பது சரதமேலவன் என்றை வெறுத்தனன் இகழு மேல் வேண்டி இன்னும் யான் மறுத்து எதிர் மொழியலன் மன்ன என் பிழைப் பொறுத்து என்று இன்னுரை புகழ்வது அல்லதே மன்னவர் மன்னவன் வள்ளல் வேலினால் எண்ணினி இறந்திடும் இதுவும் நோக்கியே பின்னும் இங்கிருந்திடல் பிழையதாகுமால் முன்னுற முடிவதே முறையதாமெனா சிந்தனை செய்திடு சிங்கமாமுகன் தந்தையை நிகர்வரு தம்முன்தாள் தொழா வந்தனை செய்தன் மன்ன சீரிடேல் புந்தியிலேன் பிழைப் பொருத்தல் வேண்டுமால் சிறியவர் ஒரு பிழை செய்யின் மேலவர் பொறையொடு பின்னரும் போற்றல் அல்லதை இறையதும் வெகுள் வரோயானும் செய்ழை அறிவன் நீ அன்றியே ஆறது ஆற்றுவார் பொருத்தனை கோடியன் புண்மை உள்ளமேர் சிறுத்தனை இகழ்ந்திடல் செருவில் சென்றியான் மறுத்து மலைந்திடு மாற்றலார் தமை ஒருத்திழுகின்றன அதனே சிறுநர் தம்மிசை தருதியால் விட எனத் தம்பி கேட்டலும் பெரிதுள மகிழ்ந்தனன் பிறங்கு காதலால் வருதி என்றனையனை மார்பில் புல்லினான் பையறவழித்திடும் பாதலத்தினில் வையகவரைப்பினில் திசையின் வான்களில் செய்ய அண்டங்களில் செய்யும் வென்றியுள் ஐயனிற்கேது கொள் அறியதானதே நீக்கமில் கேள்வியாய் நீ முன் சொட்டன தூக்குரின் என் மனத் துணிவும் திட்பமும் ஊக்கமும் உணரவே ஒன்னலாரெனும் மக்களை அடுவதோர் மடங்கள் அல்லையோ சென்றனர் மாற்றலர் என்கை கை தேர்தியேல் கொன்ற பின்னல்லது கும்பிட்டோடிட வென்ற பின்னல்லது வெகுளி தேர்தியோ உன்றனதாற்றலை உணர்கிறேன் கொலோ இற்றை நாள் நின்னவர் ஏகியாயிடை உற்றிடப்படையலாம் ஒருங்கு கொண்டு நீ கொற்றமுடியிருக்கு தீ குமரன் ஈண்டு ஊரின் மற்றனை விழிக்குவன் வருதியால் ஒல்லென முருகவேள் உனது மாநகர் செல்லினும் ஏகலை செருவுக் கண்ணது சொல்லினை விடுத்தி ஓர் தூதன் தன்னையான் வல்லையின் அமர் செய்ய வருகின்றேன் என்றான் என்றலும் அவனருக்கிரைவன் இங்கிது நண்டென விடையது நல்கத் தாழ்ந்து போய் தன் திருமாநகர் சார்ந்து வையினான் வந்திரல் விடையதோர் மடங்கல் பேரினான் ஆனதோற்பொழுதினில் அரசன் ஆண்டுரை தானையன் தலைவரை தனையர்த்தங்களை ஏனையர் யாரையும் ஏகச் செய்து தன் மாநகர் இந்திர வளத்தின் அந்த மில்வளனு அவுணர் காவலன் மந்திரம் இருந்தது இந்திரன் முதலினோர் யாரும் ஏத்திடச் செந்தியின் அமர்ந்தவன் செய்கை செப்புவகேந்திர காண்டம் முற்று பெற்றது ஆக காண்டம் மூன்றுக்கு திருவிறுத்தம் நாலாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறு கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடி வாழ்க